தலைப்பு 118 பதினெட்டு பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யத்தின் உண்மை யாதெனில் கோமயம் சாணம் மேற்படி ஜலம் கிருதம் நெய் ததி தயிர் ஷீரம் பால் இவை ஐந்து இவற்றின் குணம் மேற்படி மயத்தால் பிரிதுவி சுத்தி ஜலத்தால் ஜலசுத்தி கிருதத்தால் அக்னி சுத்தி ததியால் வாயு சுத்தி பயசால் பால் ஆகாச சுத்தி இதுபோல் பிண்டத்தில் பிரித்வியாகிய தேகத்திலுள்ள குருக்களையும் அசுத்த மலங்களையும் மேற்படி மயம் போக்கும் நீர்க்கட்டு நீர்கோவை முதலியவற்றை மேற்படி ஜலம் போக்கும் உஷ்ண ஆபாசம் முதலியவற்றை மேற்படி கிருதம் போக்கும் அதுபோல் வாயுவின் கெடுதியாகிய மலபந்தம் முதலியவற்றை மேற்படி ததி போக்கும் ஆன்மாவாகிய பிராணச்சோர்வை மேற்படி ஷீரம் போக்கும் மேலும் பசு மிருகத்தின் நட்சத்திர விருட்சத்தின் மூலாதிபலங்களே பஞ்சகவ்யங்களாம்